பாடம் அறுபத்தி ஒன்பது குழப்பமான காலத்தில் தனித்திருப்பது அல்லாக கூறுகின்றான் அல்லாஹுவிடம் அருள் பெற நீங்கள் விரையுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அவனிடமிருந்து வந்த பகிரங்கமான எச்சரிக்கையாளன் ஆவன் ஐம்பத்தி அத்தியாயம் ஐம்பதாவது வசனம்